அனைவருக்கும் வணக்கம் மார்ச் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி பொது அறிவு குவியல் நிகழ்ச்சிக்காக கீழ்ப்பாடி அரசினர் மேல்நிலைப் பள்ளியிலிருந்து ஒன்பதாம் வகுப்பு மாணவன் ச வெங்கடேசன் நேற்று கேள்விகளுக்கான விடை ஒன்று பிரேசில் நாட்டிற்கான இந்திய தூதுவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் சுரேஷ் கே ரெட்டி 2. இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் மிகச்சிறந்த வார்த்தையாக பிரிட்டனை சேர்ந்த ஆக்ஸ்போர்டு மொழிகள் அமைப்பு தெரிவித்துள்ள வார்த்தை ஆத்ம நிர்பர்தா மூன்று ஒரு இந்திய மாநிலத்தின் தலைமை வழக்கறிஞர் அட்வகேட் ஜெனரல் என்று அழைக்கப்படுகிறார் இனி இன்றைய நற்றினை புதறிவு கோயிலுக்கான கேள்விகள் ஒன்று இந்திய அமெரிக்கா நிர்வாக வழிகாட்டுதல் குழுவின் இருபத்தி கூட்டம் இங்கு நடைபெற்றது இரண்டு இந்தியாவில் பொம்மை கண்காட்சி என்று துவங்கி வைக்கப்பட்டுள்ளது மூன்று நம்ம சென்னை ஸ்மார்ட் கார்டு திட்டத்தை சென்னை மாநகராட்சி எந்த வங்கியுடன் இணைந்து வழங்க உள்ளது இன்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடையே நாளைய நட்டுணை புதறிவு குவியல் நிகழ்ச்சியில் காணலாம் அனைவருக்கும் நன்றி